சோதனை இருந்து கொண்டே இருக்கும் இறுதியாக அவர் சோதனை மூலம் மன்னிப்பு ஏற்பட்டதால் குற்றம் ஏதுமின்றி அல்லாஹாவை சந்திப்பார் என நபிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் மூன்று ஒன்பது ஒன்பது